வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே போல் நம்முடைய வாழ்விலும் முடிந்தவரை நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிறிய தவறுகள் செய்வதும் தீய சொற்களை பேசுவதும் நமை அறியாமல் வெளிப்பட்டுவிடுகிறது இத்தகைய செயல்களினால் மிகப்பெரிய தீமை நமக்கு ஏற்படும் என்பதுதான் சான்றோர்களுடைய வாக்கு ஒரு ஆசிரியர் வகுப்பிற்குள் சொல்கிறார் செல்லும் பொழுது ஒரு வெள்ளை காகிதத்தை தன்னுடைய கையில் கொண்டு சென்று மாணவர்களிடம் காட்டி இந்த காகிதத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்கிறார் ஒரு சில வினாடிகள் அந்த வகுப்பு முழுவதுமே அமைதியாக இருக்கிறது பிறகு அனைத்து மாணவர்களும் இந்த காகிதத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பதிலளிக்கிறார்கள் இதனை கேட்ட ஆசிரியர் இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அரசியல்களை செய்தாலும் சரி அல்லது நாம் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேசினாலும் சரி பிறர் மனதை காயப்படுத்தக்கூடிய அல்லது பிறருக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றை தீய சொற்களை பயன்படுத்தும் நாம் செய்த நல்ல அரசியல்களாலும் அல்லது நாம் பேசிய நல்ல வார்த்தைகளாலும் ஏற்படக்கூடிய பயனை விட இந்த தீமை மிகப்பெரியதாக இருக்கும் என்று விளக்குகிறார் மேலும் ஒரு குடம் பாலை எடுத்துக் அந்த பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்துவிட்டால் அந்த பால் முழுவதுமே விஷமாக மாறிவிடும் இதே போல்தான் நாம் செய்த அரசியல்களுக்கு நடுவே அல்லது நாம் பேசிய நல்ல சொற்களுக்கு நடுவே அந்த ஒற்றை சொல் விஷமாக மாறிவிடும் என்று குறிப்பிடுகிறார் இதனை திருவள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது ஒருவர் பிறருக்கு தீமை உண்டாக ஒரு சிறிய சொல்லை பயன்படுத்துவாராயின் அவருக்கு பிற நல்ல அரசியல்களால் ஏற்படக்கூடிய பயன்களும் கிடைக்காது என்று அதாவது நாம் எவ்வளவு நல்ல செயல்களை செய்திருந்தாலும் நாம் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாலும் நாம் பிறரை காயப்படுத்திய அல்லது பிறருக்கு தீமை உண்டாக்கிய ஒற்றை தீய சொல்லினால் ஏற்படக்கூடிய தீமை அந்த நல்ல அறங்களாலும் நல்ல சொற்களாலும் ஏற்பட்ட பயன்களை அழித்துவிடும் என்று வலியுறுத்துகிறார் ஆகையினால் நாம் நம்முடைய நாவை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நாவை அடக்கி வாழ கற்றுக்கொண்டால் பிறர் மனம் நோகும்படியோ அல்லது பிறருக்கு தீமை உண்டாகும்படியோ தீய சொற்களை நாம் பேச முயற்சிக்க மாட்டோம் அவ்வாறு பேச முயற்சிக்கவில்லை என்றாலே நாம் செய்த அரசியல்களால் ஏற்படக்கூடிய அடையும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் நன்றாக தாகிவிடும் மீண்டும் குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் நன்றாக தாகிவிடும் இந்த நாள் இனிய நாளாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி